வணக்கம் ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிரிவு குவியலுக்காக நானுங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் சென்னையில் உள்ளது இரண்டு நமது இரத்தத்தில் உள்ள உலோகம் இரும்பு மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று இந்தியாவில் தேசிய நாடகப்பள்ளி எங்குள்ளது இரண்டு உலகில் அண்டார்டிகா பனிப்பாறுகளை கண்காணிக்கும் அமைப்பு எது மூன்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் இனி இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்